வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தனா நல்ல விஷயங்கள் பாராட்டப்பட வேண்டும் ஆம் நல்ல விஷயங்கள் பாராட்டப்பட வேண்டும் என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்